திருமுகம் பதினேழு பல இடங்களில் உறைதல் பதினைந்து ஏழு ஆயிரத்தி சிவமயம் அன்பு அறிவு முதலிய நல்லொழுக்கத்தில் சிறந்து என் உயிரை ஒத்து உள்ளத்திலிருந்த சிரஞ்சீவி ரத்ன முதலியார்க்கு சிவகடாட்சத்தினால் தீர்க்காயுலும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக அவ்விடத்திய சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகிறேன் தமது கருத்தின் வண்ணம் முடிதல் வேண்டுமென்று யானும் திருவருளை பிரார்த்திக்கின்றேன் அன்றி வேறென் செய்ய கடவேன் அன்றி சிவபெருமான் திருவடிக்கண்ணே அன்றி பிற ஒன்றினும் பொருந்தாது இருத்தல் வேண்டுமென்றும் பிரார்த்திக்கின்றேன் தாம் உலகியற் கண் ஒழுகுங்கால் கழிநடை ஒருவன் கட்பார்வை போன்று ஒழுகல் வேண்டுமென்றும் பிரார்த்திக்கின்றேன் அன்றி உணவுழக்கம் முதலியவற்றால் உடம்பை மெல்லென நடத்தல் வேண்டும் இஃது என் வேண்டுகோள் இனி மகா ஸ்ரீ நாயக்கரவர்கள் ஸ்ரீ வேலுமுதலியாரிடம் இருப்பதாக அவரது கடிதத்தால் அறிந்தேன் தமது இடத்தில் இருப்பதாக சிலர் சொல்லால் அறிந்தேன் அவர் எங்கு இருப்பினும் அவருக்கு தாம் அறிவிப்பது நான் சென்னப்பட்டணம் அவசியம் வர வேண்டும் ஆதலின் நான் அவ்விடம் வருவதற்கு எவ்வளவு காலம் பிடித்தாலும் அது பட்டணத்தில் தானே இருக்க வேண்டும் நான் வந்த உடன் கூடிக்கொண்டு ஆண்டவன் திருவுள்ளபடி சஞ்சரிக்கலாம் இதனை தெரிவிக்க வேண்டும் தற்காலத்தில் யான் வசிக்குமிடம் இது என்று குறிப்பதற்கு கூடாத பல இடங்களாக இருத்தலில் இருக்குமிடம் இது என்று குறிக்கவில்லை மன்னிக்க வேண்டும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி சிரஞ்சீவி சிதம்பரம் ராமலிங்கம் ஆடி பத்து இஃது சென்னப்பட்டணம் பெத்துநாயக்கன்பேட்டை ஏழு கிணற்று தெருவுக்கு அடுத்த கீழண்டை வீராசாமி பிள்ளை திரு கலெக்டர் கச்சேரி சுப்பராயப்பிள்ளை வீட்டுக்கு வீடு ஸ்ரீ இரத்தினம் முதலையாரவர்க்கு